பதிரங்கேணுமே பதிரம் பசியே மாஷ் ஆரங்குசி வசேமேவி ஸ்வீந்திரோ வுதனேமிஸ்தோஹஸ் ிா முக்கோபாவது முண்டம் முதல் ண்டம் ஐந்தாவது மந்திர தமித சோமாய்பம் புமா்ரேத்திஞ்சிஷிதா வீ புருஷாத் சம்பிரூத்த சஷ்டிப்பிரணை விச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம் உபனிஷத் பிரம்மத்தை பிரபஞ்ச காரணமாக சிருஷ்டி காரணமாக உபதேசம் பண்ணுகிறது இந்த அக்னி திருஷ்டாந்தம் தடஸ்தலக்ஷணம் ஸ்வரூப லக்ஷணமெல்லாம் பார்த்தோம் இந்த தடஸ்தலட்சணமாகவும் ஸ்வரூப லக்ஷணமாகவும் சொல்லப்பட்ட பிரம்மந்தான் மூல காரணமாக இருக்குது இந்த பிரபஞ்சத்திற்கு நகைக்கு தங்கத்தை போல பானைகள் பானைக்கு கூட மண்ணை போல அப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி ஒன்று ஒன்றா இந்த சிருஷ்டியை வர்ணிக்கிறது மந்திரம் முதல்ல முதல் டாபிக் பார்த்தோம் பொதுவாக பூத்த பௌத்திக சிருஷ்டி அப்புறம் விராட் சிருஷ்டி நாலாவது மந்திரத்தில் இப்போ பார்க்குற மந்திரம் மனுஷிய சிருஷ்டி இந்த பற்றி உபரிஷத்துக்கள்ல ஒரு ஒரு இடங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சில மந்திரத்தை நம்பர் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு சீரியஸாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாந்தோக்கிய உபனிஷத் அஞ்சு நாலு ஒன்று அதில் ஆரம்பித்து அஞ்சு ஒன்பது ரெண்டு வரைக்கும் இருக்குது அஞ்சு நாலு ஒன்றுல இருந்து ஆரம்பித்து இந்த பஞ்சாக்னி வித்யா அஞ்சு ஒன்பது இரண்டு வரைக்கும் இருக்கு பிருகதாரண்ய கோபநிஷத்தில் மூணு ரெண்டு ஒன்பதுலேருந்து ஆரம்பித்து மூணு ரெண்டு பதினான்கு வரைக்கும் இருக்குது இந்த பஞ்சாக்னி வித்யா என்கிற விஷயமானது பிருகதாரண்ய கோபநிஷத் ஏன்னா இல்லை ரெண்டு புஸ்தகம் பெருசு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதுக்கு தான் நம்பர் சொல்கிறேன் இந்த மாதிரி உபனிஷத்துலாம் ஈஸியாக கேனோபனிஷத்து கட்டோபனிஷத்து இதெல்லாம் சொன்னால் சுலபமாக புரிஞ்சிடும் நம்பர் திரும்ப சொல்கிறேன் நாலு அஞ்சு நாலு ஒன்று அதில் ஆரம்பித்து அஞ்சு ஒன்பது ரெண்டு வரைக்கும் சாந்தோகோ பரிஷத் பிருகதாரணிகத்தில் ஆறு ரெண்டு ஒன்பதில் தொடங்கி ஆறு ரெண்டு பதினான்கு வரைக்கும் இந்த மந்திர உஷ்பம் வந்து ராமகிருஷ்ண மடத்தில் போட்டிருக்கிற புஸ்தகம் வச்சுருந்தீங்கன்னா சுலபமாக பிருகதாரணிகம் ஆறு தவற சொல்லிருக் விய உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறது தஸ்மாத் அக்னிஹின ஜீவகம் சொன்ன அக்னிஹி அக்னி ஜீவன் தஸ்மாத்னா பிரம்மனிடம் இருந்து இந்த அக்னியானது ஜீவனானவன் இங்கே இருக்கான் அக்னிகின்னா இந்த இடத்துல எஸ்ய சூரியகா சமிதா எஸ்ய துலோகஸ்ய எந்த ஸ்வர்கலோகத்துக்கு சூரியன் ஒளி அழிக்கிறானோ சூரியன் எதற்கு ஒளியை அருளுகிறானோ அந்த உலகம் அப்படின்னு சொல்லப்பட்டு இதெல்லாம் வேதத்தோட விஷயங்கள் ரொம்ப விசாரம் பண்ண முடியாது எல்லாம் அதிருஷ்ட விஷயம் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறோம் எஸ் எ சூரியகா சமிதகாங்கிறது சொர்க்க லோகத்தை குறிக்கிறது ஆ சொர்க்கலோகத்தில் அக்னி ஜீவன் இருக்கான் எங்கிருந்து போனான் இவன் இங்கேருந்து போனான் அக்னி அக்னி கீவனை சம்ஸ்காரம் பண்ணின அக்னி சம்ஸ்காரம் பண்ணின இந்த ஜீவன் அந்த லோகத்துக்கு போனான் அங்கிருந்து திரும்ப என்னாச்சு இந்த ஜீவன் ஜீவன் என்ன ஆகிறான்னா அங்கிருந்து சோம அதைத்தான் நான் என்ன சொல்லிட்டேன் சோமாக்னிகின்னு சொல்லிட்டேன் ஸ்வர்க அக்னிகிக்கு பேர் என்ன சோம அக்னிகி என்ன ஒன்றும் கனெக்ஷனே இல்லாமல் இருக்குதெல்லாம் சோமாத்து சோமாத்துங்கிறது தான் புரியுது நமக்கு அது சோமா என்ன அர்த்தம் ஸ்வர்க்கத்தில் இருக்கிற ஜீவன் அர்த்தம் அப்புறம் பர்ஜன்ய அக்னிகி விர்டிரூப அக்னிகி மழை வடிவில் வருகிறான் அப்புறம் என்னாகிறது பிருத்திவியாம் ஓஷதயா பிருத்திவி அக்னி அதற்கு பிறகு மனிதன் அந்த உணவை சாப்பிட்றான் அவங்க சாப்பிட்ற போதே அந்த ஜீவன் உள்ளே போகிறானான் உணவை சாப்பிடும் பொழுதே அந்த ஜீவன் உள்ளே போகிறான் இல்லை குழந்தை வந்து மூணாம் மாதத்தில் நாலாம் மாதத்துல தான் ஜீவன் புகுறான்னு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க சில சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது இந்த கான்டெக்டில் அப்படி இல்லை ஜீவன் புருஷன் சாப்பிட்ற போதே சாப்பாட்டுலேயே புகுந்துடுறான் அப்படிங்குறது அப்புறம் அவங்ககிட்ட ஒரு ரெண்டு மாதம் தங்கியிருக்கான்னு வேறு சொல்கிறது சாஸ்திரம் அந்த ஜீவன் வந்து புருஷன் இடத்துல ரெண்டு மாதம் இருக்க நம்ம வந்து அம்மா வயிற்றில் பத்து மாதங்கிறோம் உண்மையில் அப்பா கிட்ட ரெண்டு மாதம் இருந்துட்டு தான் அம்மா வயிற்றுக்கு போகிறோம் ரொம்ப சட்டிலாக இருக்கிற விஷயம் சூட்சமான விஷயம் அப்போது உணவை பிருத்திவியிலிருந்து அந்த பிருத்திவியில் இருக்கிற அந்த ஓஷதிகள் மூலமாக அந்த சாப்பிடப்படுகிறது அப்புறம் அந்த புருஷ அக்னிகின்னு முதல்ல என்ன அக்னிஹி சோமாக்னிகி பர்ஜன்ய அக்னிகி என்னது பிருத்திவி அக்னிகி ஆறு ஓஷதி அக்னியும் போட்டுக்கலாம் தப்பு இல்லை பிருத்திவி அக்னிகி பிருத்திவி சொல்லியிருக்கு சாஸ்திரத்து அப்புறம் என்னது நான் புருஷ அக்னிகி ரேத்தரூப அக்னிகி செமன்னு சொல்றோமே அந்த விந்து அந்த ரூபத்துல இருக்கான் அதுல இருக்கான் அப்புறம் என்ன ஆகுறதுன்னா அப்புறம் ஸ்திரீ அக்னி எல்லா இடத்துலயும் அக்னி தத்துவம் தான் காப்பாற்றுறது இந்த ஜீவனை புருஷன் கிட்ட இருக்கிற அக்னி தத்துவம் காப்பாத்துறது அப்புறம் ஸ்திரீ இடத்துல சமர்ப்பணம் பண்ணின பிறகு அங்க அக்னி தத்துவம் காப்பாற்றப்படுகிறது அந்த அங்க இருக்க இருக்கிற அக்னி தத்துவமானது இந்த மனுஷரீர ஜீவனை மனுஷ சரீரத்தை உடையவனாக இருக்க போகிற ஜீவனை காப்பாற்றுகிறது அப்புறம்தான் ஸ்தூல சரீரம் கிடைக்கிறது ஆக இந்த ஜீவனுக்கு ஸ்தூல சரீரம் கிடைப்பதற்கு ஒரு ஸ்தூல சரீரத்திலேருந்து கிளம்பி போய் இன்னொரு ஸ்தூல சரீரம் அடைகிற வரைக்கும் இந்த அஞ்சு அக்னியிலே இவன் டிராவல் பண்ணுறான் இவன் பிரயாணம் பிரயாணம் பண்ணுகிறான் அதுதான் என் கருத்து புமான் யோஷித்தாயாம் ரேத்தா சிஞ்சதி புருஷன் என்ன பண்ணுகிறான் பெண்ணிடத்தில் அந்த ரேத்தஸை சமர்ப்பணம் பண்ணுகிறான் அதிலிருந்து என்ன ஆகிறது தஸ்மாத்து புருஷாத்து பிர பஹ்வீகி பிரஜா சம்பிரசூத்தாக அந்த மேலே இருக்கிற தஸ்மாத்துங்கிறதுலருந்து இங்கே புருஷாத்து சேர்த்துக்கணும் அந்த புருஷனிடமிருந்து அந்த புருஷனிடமிருந்து இவ்வாறு இந்த பஞ்சாக்னி கிரமத்தில் பல புருஷர்கள் பல பல பிரஜைகள்னு அர்த்தம் பல்வேறு ஜீவராசிகள் ஜீவராசிகள் பல்வேறு மனுஷர்கள் பிரஜாகா அதில் பிரஜான்னு சொன்னாலே சம்ஸ்கிருதமாக பிறந்த குழந்தைகள்னு அர்த்தம் தர்மமான சம்ஸ்காரத்தினால பிறந்த குழந்தைகளுக்குத்தான் பிரஜாகனு பேர் இல்லாட்டி வெறும் காமஜாகா அப்படிதான் சொல்லணும் தர்மஜாக ஏவ நது காமஜாக தார்மிக காமஜாக தர்மமான காமத்தினால் உண்டான குழந்தைகள் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும் அது பிரகர்ஷேண ஜாத்தாக பிரஜாகா நல்ல சம்ஸ்காரத்தினால் தோன்றின குழந்தைகள் மனிதர்கள் அப்படின்னு அந்த பிரஜாங்கிற வார்த்தையிலே ரொம்ப மகத்துவம் இருக்குது ஜான்னா தோன்றினது ப்ர ஜான்னா என்ன அர்த்தம் நல்ல சம்ஸ்காரத்தோடு தோன்றின குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம் அப்பா அம்மாவுக்கும் நல்ல சம்ஸ்காரம் இருக்குது அதனால தான் நம்ம கல்யாண மந்திர ரிச்சுவல் எல்லாம் அந்த மாதிரியே இருக்கு விவாக மந்திரங்கள் எல்லாம் பார்த்தா அந்த தாத்பரியத்தோடு தான் இருக்கு சரி மனுஷன் பிறந்தாச்சு பூத பௌத்திக சிருஷ்டி அப்புறம் என்ன சிருஷ்டி விராட் சிருஷ்டி மனுஷ்ய சிருஷ்டி அடுத்தது என்னென்னா வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகள் படைக்கப்பட்டன பூதங்கள் படைக்கப்பட்டன பூதங்களால் தோன்றின பௌத்திகங்கள் படைக்கப்பட்டன விராட் சூல பிரபஞ்சம் படைக்கப்பட்டது மனிதன் படைக்கப்பட்டான் மனிதன் வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகள் படைக்கப்பட்டன என்பது ஆறாவது மந்திரம் படிக்கலாம் தஸ் மாதோகம்ஷி தீட்சா யாச்சே கிரதபோதிணாச்சரச்ச யஜமான சோமோ எத்த பூரிய துச்சோம்ஷிதீட்சா யாச்சே கிரவோதிணாச்ச சம்பரஸ் யஜமான சோமோ எத்திர பற்ற சூரிய அ மனுஷனுடைய ஸ்தூலசரீரம் எப்படி கிரமமாக உண்டாகிறது என்கின்ற உபதேசம் பண்ணப்பட்டது அஞ்சாவது மந்திரத்திலே மறுபடியும் இங்கே என்ன சொல்லுகிறது தஸ்மாத் நம்ம எல்லாம் போடுவோம் தஸ்மாத் பிரபவ பிரஜாய்தே முதல் மந்திரத்தை மறந்துடக்கூடாது ததே தியம் எதா சுதீப்தாத் பாவகாத் விஸ்ஃபுலிங்கா சகசிரசவன் சரூபா தசாட்சராவிதா சோமியபா பிரஜாயே தற்றச்சைவாந்தி இந்த மந்திரந்தான் நமக்கு ஸ்ருதி இந்த இந்த இந்த பகுதியில் அந்த அடிப்படையில் தஸ்மாத் தஸ்மாத் தஸ்மாத்ன்னு சொல்லிட்டுருக்கு அதனிடம் இருந்தே அதனிடம் இருந்தே அதனிடம் இருந்தேன்னா அந்த உபாதான காரணமான பிரம்மனிடம் இருந்தே சர்வ ஜெகத் உபாதான காரணம் உபாதான காரணம் ஈஸ்வரகா ஈஸ்வரன்னு சொல்லலாம் ஈஸ்வரங்கிட்ட இருந்துதான் உலகு ஆதிபகவன் முதற்றே அதனுடைய விளக்கம்தான் இந்த பகுதியே என்னன்னு கேட்டால் உலகு ஆதிபகவன் முதற்றே அவர் சொல்ற திருஷ்டாந்தம் என்ன இவர் சொல்ற திருஷ்டாந்தம் அக்னி திருஷ்டாந்தம் திருவள்ளுவர் சொல்ற திருஷ்டாந்தம் என்ன எழுத்தெல்லாம் அகர முதல உலகு ஆதிபகவன் எழுத்தெல்லாம் அகரத்தை முதலாக உடையது உலகு ஆதிபகவனை முதலாக உடையது அவர் எழுத்தெல்லாம் சொன்னார் எழுத்துக்கு ஆ முதல்ல இருக்குது இங்கே என்ன சொல்லியிருக்கு விஸ்புலிங்கம் அக்னி இங்கே சொல்லியிருக்கு திருஷ்டாந்தம் எப்படியோ விஷயம் புரியணும் பாருங்கள் இது வந்து இந்த பிரம்மனை கிரகிக்கிறோம் மனசுங்கிறதுக்காக கருணையோடு சொல்கிறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நமக்கு இந்த ஏரியாவெல்லாம் ஒரே டல்லாக தான் இருக்கும் சிருஷ்டினாலே தூக்கம் வரும் சிருஷ்டி அப்படின்னு சொன்னாலே சிருஷ்டி பிரகரணம் படிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அங்கிருந்து என்ன ஆச்சுன்னா இப்போ விபூதி யோகம் ஆரம்பித்ததுன்னு வச்சுங்களேன் விபூதி யோகம் விஸ்வரூப தரிசனம்னா ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கிருஷ்ணன் அகம் குடா கேஷ சர்வபூதாசயஸ்தித அங்கே கொஞ்சம் சொல்லிகிட்டுருப்போம் அஹம் ஆதிஷமத்தியஞ்ச பூதாநாமந்தஏவச்ச பரிஷ்யா வந்துட்டேன் அக்ஷராணாம் அகாரோஸ்மி ஸ்தாவராணம் ஹிமாலய இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சும் கூட கொஞ்சம் அதான் தெரிஞ்சு போச்சே சொல்லியாச்சே தோணும் நமக்கு வேறு என்ன வேலை நமக்கு இதை படிக்கிறத விட படித்து படித்து புரிஞ்சிக்க வேண்டிதான் தஸ்மா அதனிடமிருந்தே வேதங்கள் தோன்றின ரிச்ச சாம எஜுகும்ஷி ருக்வேதம் யஜுர்வேதம் சாம தோன்றியது அப்படின்னு அத்தருணயத உபனிஷத் சொல்கிறது இதான் பார்க்கணும் இது அத்தருணயத உபனிஷத் சொல்லுகிறது இது இருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் நமக்குத்தான் வாழ்க்கை நெறின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு அதெல்லாம் கிடையாது குருவி அன்னைக்கு எந்த சாமான கொண்டு கூடு கூடு கட்டித்தோ அதே தான் இன்றைக்கும் இருக்கு இல்லையா குருவி எந்த பொருளை கொண்டு அன்றைக்கு கூடு கட்டியதோ நம்ம தாத்தா காலத்தில் எந்த காலத்திலேருந்து பார்த்தாலும் அதே பண்ணின்னு இருக்கு குருவி வாழ்க்கையை மாற்றிக்கவே இல்லை ஏன்னா வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான் நதியும் நீரும் கடலும் காற்றும் கொடியும் தோற்றம் எதுவும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் சரிதானே மதத்தில் ஏறி விட்டான் கரெக்டு அதான் எதுவுமே மாறல நம்ம தான் வந்து என்னென்னா நமக்கு பகவான் வந்து இந்த புருஷார்த்தம் ஃப்ரீவில்னு சொல்கிறோமே அந்த புருஷார்த்தம் கொடுத்துருக்கிறார் ஆகையினால என்ன பண்ணுறோம் புருஷார்த்தத்தை கிரமமாக உபயோகப்படுத்துறதில்லை மனுஷியன்தான் சிற படைப்பிலேயே உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறான் ஆனால் படைப்பை நாசம் பண்ணுவதிலே தலை சிறந்தவனும் அவனே எப்படி பாருங்கள் ரெண்டு நம்மள்டே கொடுத்துட்டார் மனுஷ ராட்சசமும் நம்ம தான் மனுஷியன்தான் மனுஷ தேவாகா மனித தெய்வங்களும் நம்மளில் இருக்குது மனித அறக்கர்களும் இருக்கிறார் இந்த ஹிட்லர் வந்து எவ்வளோ பேரை கொண்டிருக்கான் அது இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவனுடைய அந்த என்னது அவனுடைய இதெல்லாம் எடுத்து அந்த மூளை அவனுடைய இதெல்லாம் ப்ளட்டெல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் அவனுடைய ஜீனெல்லாம் எடுத்து ரொம்ப ரிசர்ச்செல்லாம் பண்ணுறாங்க எதுனால அவன் இப்படி பண்ணினான் இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான் இவர் சதாவுசீன்னு பண்ணலையா இத்தனை பேரை போய் இது அவரோட இது அந்த ஹிட்லரோட இதெல்லாம் கேட்டால் எப்படியெல்லாம் கொலை பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் கேட்டால் தாங்கவே முடியாது எதுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையை வந்து முறையாக வாழ்கிறதுங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது நல்லா பண் மனுஷன் வந்து எப்படி வேணாலும் அப்யூஸ் பண்ணுறான் மனிதன் தனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃப்ரீவில் அல்லது புருஷார்த்தத்தை மிகவும் தவறாகவே உபயோகப்படுத்துகிறான் மிருகங்கள் சரியாகவோ தப்பாக பண்ண அதுக்குன்னு ஒரே மாதிரி பண்ணிட்டுருக்கு பசு மாடெல்லாம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சைவமாகவே இருக்குது சைவம் அதுக்கு தெரியாது அது வெஜிடேரியனாகவே இருக்குது நம்ம தான் அப்பப்போ மாறுகிறோம் ஒருத்தர் வந்து கேட்குறார் ஒரு தீட்சிதரோட பேரை தீட்சிதர் எல்லாம் தீட்சிதா பெரிய சும்மா சாதாரணமாக நம்மள்கிட்ட யாரும் உருவாக கொஞ்சம் அவர் தீட்சதரோட பேரை வந்து கேட்குறார் சுவாமிஜி வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தெரிகிறது இந்த சாஸ்திரங்கள் இதெல்லாம் புரியறது என்னோடய மகிமையெல்லாம் தெரிகிறது அமெரிக்காவில் இருக்கார் அவர் ஆனால் என்னுடைய வேலை பல காரணங்கள் தவிர்க்க முடியல நான் வந்து இந்த உணவுக்கு உணவு விஷயத்துல எல்லாம் நான் சரியாக ஃபாலோ பண்ண முடியறதில்லை அங்கங்கே நான் வந்து ஒரு பெரிய அளவில் மீட்டிங்க்கெல்லாம் போக வேண்டியிருக்கு அங்கே வந்து ட்ரிங்க் பண்ண வேண்டியிருக்கு அங்கே வந்து நான்வெஜ்ஜு தீட்சிதரோடய பெயரை நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது சுவாமிஜி இப்படின்னா நான் சொன்னில்லையா காலம்பறை பிராரப்த கர்மனை இதன் நமமா அவர் கில்ட்டு வேறுபா அந்த குற்ற உணர்வு வேறு இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ம நம்ம நம்ம வழியெல்லாம் இருக்க சொல்ல பரவாயில்ல நீங்கள் வந்த உடனே க கங்கையில் போய் குழி குழி நீ வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் ஆவர்த்தியாக காயத்ரி ஜப்பம் பண்ணு அவர் வந்து எங்கள் தாத்தா இவ்வளோ ஒரு விசேஷமாக இருந்தார் நான் இப்படி இருக்கேனேங்கிற குற்ற உணர்வு இருக்குது அது இருக்கு அதே பெரிய விஷயம் அவங்கள்ட்ட வந்து கேட்கறதே பெரிய விஷயம் இல்லையா அப்புறம் வந்து அது மாத்திரம் இல்லை இன்னி நமக்கெல்லாம் இந்த அப்புறம் இவ்வளோ நல்ல ரிச் கல்ச்சரில் பிறந்துட்டு இப்படி போயிட்டோமேன்ருக்கு பணமாக முக்கியம் பணத்தை விட வாழ்க்கையை இழந்துடும் போல் இருக்கே உயிரே பண்ண கண்ணை விற்று சித்திரம் வாங்கின கதை மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்கிறான் எதுக்கு சொல்கிறேன் நல்ல இந்த நம்ம இந்த பொருள் பொருள் பொருள் தேவையினால் அல்லது பொருள் ஆசையினால் எல்லாம் உண்மையான பக்குவத்தை எல்லாம் உண்மையான நல்ல பண்புகளை பக்குவத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பண்புகளையெல்லாம் விட்டு விடுகிறோம் அதுலேருந்து தான் இந்த வேதங்கள்லாம் வேதமெல்லாம் நம்மளை சரியா வாழ வைக்கிறதுக்காக இருக்கு நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அல்ல ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதரோன வேதம் போடலை யாகத்தில் அதெல்லாம் இல்லாதனால இந்த டாபிக்ல அது வரலை ஆக வேதங்கள் அவரிடமிருந்தே தோன்றின அந்த கடவுளிடம் இருந்தே வேதங்கள் தோன்றின தீட்சை தீட்சைனா என்ன அர்த்தம் டிசிப்ளின் ஒழுக்கம்னு அர்த்தம் தீக்ஷா மௌஞ்சியாதி லக்ஷணாக கர்த்த நியம விசேஷாகிறார் சங்கராச்சாரியர் இங்கே தான் சங்கராச்சாரியார் வந்து எல்லாத்துக்கும் லட்சணமெல்லாம் சொல்கிறார் ருக்குக்கு எஜுரு எஜுர்வேயத்துக்கு சாம வேயத்துக்கெல்லாம் லக்ஷணங்கள்லாம் சொல்லுகிறார் அதாவது இந்த தீட்சானா என்ன அர்த்தம்னா தாடி வளர்க்குறது அப்புறம் வந்து மாந்தோல் கட்டிக்கிறது அதெல்லாம் யாகத்துலெல்லாம் பண்ணுறது மாந்தோலை தோல் தோல் ஆடை உடுத்திக்கொள்வது தர்புல்லை கட்டி கொடுப்பது கட்டி கொள்வது தர்பையில் படுக்கிறது இது மாதிரி என்னெல்லாம் சாஸ்திரத்தில் வந்து சாப்பாட்டில் நியமங்கள் மூணு வேளை குளிக்கணும் திருஷவண பஸ்பரிசி சதுர்த்த கால பானபக்த சாத் சாப்பிட்றதுல வந்து ஒரு நாளை ஒரு ஒரு நாளைக்கு காலம்பு பகலில் சாப்பிட்டா அடுத்த நாள் ராத்திரி தான் தான் சாப்பிடணும் அதுக்கு அடுத்த நாள்க்கு பகலில் சாப்பிட்லாம் அப்படிலாம் நியமங்கள் சதுர்த்த கால பானபக்த சாத் எல்லாம் நிறைய இருக்குங்க தீக்ஷான்னு சொன்னால் கர்த்திரு நியம விசேஷாக ஒரு காரியம் பண்ணுறத்துக்கும் இந்த கங்கணம் கட்டிக்கிறாங்க இல்லையா கங்கணம் கட்டிக்கிட்டா விரதமெல்லாம் இருக்காங்க வீரபாண்டி கோயிலுக்கு கூட போகிறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் ரொம்ப விரதங்கள்லாம் இருந்து கடைபிடிக்கிறார்கள் அதுக்கு பேர் தான் தீக்ஷா தீட்சான்னா நம்மள தபஸ் அது என்னெல்லாம் அதுக்குள்ளா வேஷங்கள் இருக்கணுமோ தர்மங்களை கடைப்பிடிக்கணுமோ கடைப்பிடிக்கணும் தீக்ஷா யக்ஞத தீட்சைன்னு பேர் வேதம் படிக்கிறதே ஒரு தீக்ஷை தான் வேதம் படிக்கிறது வரைக்கும் சமாவர்த்தனம் வாங்கும் அது முடிக்கிற வரைக்கும் அது ஒரு அது ஒரு அது ஒரு கர்மா தீக்ஷா அப்புறம் யக்ஞாஸ்ட யக்ஞாஸ்டன்னா நிறைய அக்னிஹோத்திரங் அக்னிஹோத்திரம் முதலானவைகள் சர்வே யஜாக சர்வே க்ரதவாக கிரத க்ரத்து வேற யஜ்யம் வேற க்ரத்துன்னு சங்கராச்சாரியார் சயூப்பாகனு சொன்னால் பலி பலியோடு கூடின யாகங்கள் பலி இல்லாத யாகங்கள் பலியெல்லாம் இருக்குது சாஸ்திரத்தில் பலிலாம் சொல்லியிருக்கு பலிலாம் பேருக்கு தான் அது ரொம்ப பெருசாகிடுச்சி பலியெல்லாம் வந்து ஆடை பலி கொடுக்கறது இருக்குது வேதத்தில் அந்த கர்மாக்கள் இருக்குது அது வந்து யாகத்துக்கு விதிவிலக்கு என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே க்ரது கிருத்துக்கள் க்ரது பேரே என்ன பேர் ஷ யாருக்கு இந்திரனுக்கு பேர் க்ரதவஹா யக்ஞா கிரதவஹா தட்சிணாஷ தட்சிணை கொடுக்குறோமே அந்த தட்சிணை எங்கேருந்து வந்ததுன்னா பகவான்கிட்டிருந்தே தான் வந்தது ஈஸ்வரங்கிட்டிருந்தால் வந்தது தக்ஷணம் என்னென்னா ஒரு பசுமாடு கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஆயிரக்கணக்காக கொடுக்கறதா இருந்தாலும் சரி சங்கராச்சாரிய சொல்கிறார் ஏக கவாத்தியாக அபரிமித சர்வஸ்வாந்தாக இந்த யாகத்துக்கு இந்த ஹோமத்துக்கு ஒரு பசுமாடு தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சில யாகங்களுக்கெல்லாம் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து சர்வஸ்வாந்தாக எல்லாத்தையும் கொடுத்துடணும் ஒன்றுமே வச்சுக்கூடாது விஸ்வஜித் யாக மாதிரி பண்ணினா ஒன்றும் மிச்சமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தானம் பண்ணணும் சர்வஸ்வாந்தாக தட்சிணைகளும் அதனிடமிருந்தே தோன்றின சம்பத் சரஹா சம்பத்சரகானா இங்கே வந்து யஜ்ஞ காலங்கள் எந்தெந்த காலத்தில் என்னென்ன யஜ்யம் பண்ணணும் அமாவாசை இன்னைக்கு பண்ணுறது பார்த்தோம் இல்லையா எஸ்யாக்னிஹோத்திரம் அதர்ஷம் அபௌர்ணமாசியம் அதனால் இந்த ஜோதிஷமும் அதனிடமிருந்தே தோன்றியது காலங்கள் யஜ்ன காலங்கள் யாக காலங்கள் அதனிடமிருந்தே தோன்றின யஜமானன் எங்கிருந்து வந்தான் யஜமானனும் அங்கிருந்தே வந்தான் இப்போ மனுஷியன் எங்கிருந்து வந்தான்னு பார்த்தோம் கடைசியில் பகவான்ட்டு இருந்தால் ஈஸ்வரங்கிட்டிருந்தான் மனுஷியன் வந்தான்ப்பா இப்போ நான் எங்கேருந்து வந்திருக்கேன் ஈஸ்வரங்கிட்டிருந்தான் வந்திருக்கேன் நம்ம எல்லோரும் எங்கிருந்து வந்திருக்கோம் ஈஸ்வரங்கிட்டிருந்தே வந்திருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் ஈஸ்வரங்கிட்ட போகணும் ஈஸ்வரங்கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணும் ஈஸ்வரங்கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணுறது இப்போ வந்து குடம் வந்து மண்ணு கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணும் குடம் மண்ணு கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணும் வளையல் தங்கத்துக்கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணும் அலை தண்ணி கிட்ட போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண நான் ஈஸ்வரன் பிரம்மன்று புரிஞ்சுட்டால் போர் நான் மாத்திரமா நான் எங்கேருந்து வந்திருக்கேன் ஈஸ்வரங்கிட்டருந்து வந்திருக்கேன் நான் ஈஸ்வரங்கிட்ட போகணும்னு என்ன பண்ணணும் நான் ஈஸ்வரன்னு புரிஞ்சுக்கணும் நீங்களும் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஈஸ்வரங்கிட்டேருந்து வந்திருக்கீங்க நீங்களாம் ஈஸ்வரங்கிட்ட போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நீங்களாம் ஈஸ்வரன்னு புரிஞ்சுக்கணும் இது புரிஞ்சால் போர் இதுவே மோக்ஷம் நம்ம அதான் முடியும் சுவாமி சொல்ல நல்லா தான் இருக்குது சொல்லுதல் யாருக்கும் எளிய சொல்லுதல் யாருக்கும் எளிய எங்களுக்கும் எளிய நீங்கள் உங்களை விடுங்க நாங்கள் இதை விட நல்லா உங்களுக்கு விளக்கி சொல்லணும் சொல்லிவிடுவீங்க எனக்கு தெரியும் நீங்கள் நல்லாவே விளக்குவீங்கன்னு தஸ்மத் ரிஜாமஜுஷி தீக்ஷா யக்ஞாக கிர சர்வே கிரதவா தட்சிணாச்சரஸ் யஜமான எஜமானனும் அவரிடமிருந்தே வந்தார் எஜமானன் இந்த மனுஷனாக பிறந்தானே இப்போ அவன் மறுபடியும் எஜமான ஆகிட்டாங்க எஜமானஸ்ட இந்த வேதத்தோட சிந்தனையே பாருங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கு பில்கேட்ஸும் அவனுடைய சிருஷ்டி தான் அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் இங்கே வராது இது பின்னால் பின்னால் வந்திருக்கார் இவர் முன்னால் வேதம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம வேதத்தை மாற்றியே எழுத முடியும் இல்லை நம்ம சேர்த்துக்க வேண்டியது வேதத்தோட சிந்தனையே வைதிக தர்ம ஜீவனம் அதில் யாகங்கள் அதுலேருந்து தோன்றினது யஜமானன் அதுலேருந்து தான் தோன்றினான் இந்த யஜமானனுக்கு கிடைக்கிற லோகங்கள் இருக்கே இதில் ஏற்கனவே முதல் முண்டகத்தில் ரெண்டாவது கண்டத்தில் எல்லாம் பார்த்தோம் அந்த சூரிய ரஷ்மி வழியாக போகிறான் ஏகி ஏகின்னு கூப்பிட்றாங்க அப்படின்லாம் பார்த்தோம் யஜமானஷ்டலோகாக லோகாகன்னா சொர்க்க லோகாக பிரம்மலோக்கா பூலோகா புவர்லோக்கா இத்தியாதி லோக்காக அந்த லோகங்கள் அந்த லோகத்தை பற்றி சொல்லுகிறது எத்த சூ சோமஹா பவத்தே எத்த சூரியஹா பவத்தே இதை கேட்டால் என்னென்னா இந்த உலகமே தான் போல் இருக்கு அப்படின்னா அது நீங்கள் எப்படி வச்சுட்டாலும் சரி சூரியனும் சந்திரனும் சூரிய பாதை சந்திர பாதை சூரிய பிரகாசம் சந்திர பிரகாஷம் சுக்லக்தி கிருஷ்ணகதி ஸ்வர்கலோகா பிரம்மலோகா எல்லாம் அந்த பிரம்மனிடமிருந்து தான் சிருஷ்டியாயிற்று அடுத்த மந்திரம் தாச்சமனுஷ பசவோவையம் பிரனியய श्रद्धा सत्यं தேவா சம்பிரூத்த பசவோ வயசான தபா சத்தியம் இந்த தஸ்மாத்துங்கிறத நம்ம கடைசியில் முடிக்கிற போது பிரஜாயந்தே பிரபவந்தே போட்டுக்கணும் பிரஜாயந்தே பெஸ்ட்டு என்ன அங்கே போட்டிருக்கு தசாட்சராத் விவிதா சௌமியபாவாக பிரஜாயந்தே தத் செய்யி அப்படிங்கிறது முதல் மந்திரம் அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும் நாம தஸ்மாத்து பிரஜாயந்தே சம்பிரசூதாக பிரஜாயந்தே யாரெல்லாம் உண்டானார்கள் தேவாக தேவர்கள் எல்லோரும் அந்த பிரம்மத்திடமிருந்தே தோன்றினார்கள் பகுதா சம்பிரசூதாக தேவாக பகுதா பகுதான்னா அவர்களுக்குள்ளேயே நிறைய குரூப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த மந்திரிகள்லையே வந்து முதல்ல அந்த இலாக்காவுக்கு ஒரு மந்திரி அப்புறம் இணை மந்திரி இணை மந்திரிக்கு இருக்கிறது ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா பிரசிடெண்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இந்தியெல்லாம் வந்து இன்னொரு பிரைம் மினிஸ்டர் தார் இல்லையா இந்த நடுப்படையெலாம் போட்டிருந்தாங்க துணை பிரதமர் யாருக்கா ஒரு பதவியை கொடுத்தாங்கனும் அவருக்கு ஒரு பங்களா கொடுத்தாங்கணும் காரை கொடுத்தா ஆகணும் அவர் வேலை பார்க்குறாரோ இல்லையோ எல்லா வசதியும் அவருக்கு பண்ணி கொடுத்துடணும் அதிகாரிகள் எல்லாம் மற்றெல்லாம் கவனிச்சுப்பாங்க அது மாதிரி அங்கேயும் நிறைய வஸ்வாதி கனாகாங்கிறார் சங்கராச்சாரியர் பகுதாக அங்கே மருத்கணங்கள் வசுகணங்கள் ருத்ரகணங்கள் ஆதித்ய கணங்கள் அப்படி அங்கேயும் நிறைய கூட்டம் கூட்டமாக தேவர்கள் இருக்கிறார்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் சம்பிரசூத்தாக சம்பிரசூத்தாகனா என்ன அர்த்தம் நல்ல புண்ணிய கர்மத்தினால் தோன்றின தேவர்கள் சயேகர்ம தேவானாம் தேவானாம் ஆனந்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அல்ல கர்மாவை பண்ணி ஏ கர்மனா தேவான பி யந்தி தைத்திரி உபனிஷத்தில் பார்க்கும் ஆ தேவர்களெல்லாம் தோன்றினார்கள் பல்வேறு குழுக்களாக விளங்குகின்ற அப்படி சொல்லணும் தமிழில் பல்வேறு குழுக்களாக விளங்குகின்ற தேவர்கள் அந்த பரமேஸ்வரிடமிருந்தே தோன்றினார்கள் பகுதாக தேவாக அப்புறம் சாத்தியாக சாத்தியாகாங்கிறதே சொன்னார் தேவ சாத்யாரிஷயஷ்டஜே புருஷசூக்தம் தஜாத் சர்வகுதா ரிச்சாமானிஜிரே சாத்யாக தேவவிசேஷாக இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் தனி டாபிக் அது புராணிக் என்சைக்ளோபீடியான்னு ஒரு புக் இருக்குது வேட்டம்மணின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் உங்களுக்கு ரொம்ப ஆச்ச ஆசை இருந்தால் வாங்கி படித்து பார்த்தோம் பெரிய புக்கு தலஹானி புக்கு முதல்ல மலையாளத்தில் எழுதப்பட்டு பிறகு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு மோத்திலால் பனாரசிதாஸால் வெளிபட வெளியிடப்பட்டிருக்கு நீங்கள் வேணால் வாங்கி பாருங்கள் புராணிக் என்சைக்ளோபீடியா என்சைக்ளோபீடியா என்சைக்கிளபீடியான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் என்சைக்கிளப்பீடியாங்கிறது என்ன சொல்கிறது என்சைக்ளோபி ஜோக் அதான் களஞ்சியம் புராண சொற்களஞ்சியம் அதில் எல்லாம் வந்து சுகர்ன்னா எத்தனை சுகர் வந்தார் யுதிஷ்டரன்னா எத்தனை பேர் இருந்தாங்க எல்லாத்துக்கும் விவரம்லாம் இது ரொம்ப கஷ்டமான வேலை பண்ணியிருக்காரு வேட்டம் மணி அவர் பேர் மனுஷியாக ஏற்கனவே சொல்லியாச்சு இங்கே மனுஷியாக மனிதன் அதாவது மனிதன் எப்படி பிறக்கிறான்னு தான் சொல்லப்பட்டது பஞ்சாக்மி தத்துவம் சொல்லப்பட்டது இங்கே மனுஷியாக மனிதர்களும் அதனிடமிருந்தே தோன்றினார்கள் பசவஹா பசவஹான அர்த்தம் விலங்குகள் பசுக்கள் ஆடு மாடுகள்னு அர்த்தம் அதான அந்த காலத்தில் வாழ்க்கைக்கு என்ன வேணும் ஆடு மாடு எல்லாம் உணவுப் பொருளை தரக்கூடியது எல்லாம் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை இப்போ தொழில் மயம் சார்ந்த வாழ்க்கை முறைவாக இருக்குது இப்ப நொழுது எல்லாம் விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறை பசவஹா வயாம்சி வயாம்சின்னா என்ன அர்த்தம் பக்ஷிகள் காக்கை குருவி எல்லாம் முதலான பட்சிகள் அப்புறம் என்னதுன்னா பிராண அபானவ் பிராண அபானவங்கிறது சங்கராச்சியர் மனுஷியானாம் ஜீவன்கிறர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையானது என்னது இந்த மூச்சு காற்று மேல் நோக்கியும் போகிறதே பிராக் கமனவான் வாயுகு பிராணஹா அதோ கமனவான் வாயு செல்லும் காற்றுக்கு பிராணன் என்றும் உடம்புக்குள்ளே கீழ் செல்லும் காற்றுக்கு அபானன் என்றும் பெயர் அதனிடமிருந்தே தோன்றின அப்புறம் விரீஹி எவௌ விரீகி எவ்வுனா தானியங்கள்னு அர்த்தம் விரீகினால் நெல் எவான்னா அது இன்னொன்று எல்லாமே யாகத்தில் உபயோகப்படுத்துறது ஹவிக்காக யூஸ் பண்ணுறது அப்புறம் என்னது தபஹா தபான்னு சொன்னால் ஏற்கனவே படத்துட்டோம் இதெல்லாம் தபஸுங்கிறது வேறொரு இடத்துல சொன்னேன்னு நினைக்கிறது அங்கே என்ன அர்த்தம் திட்டமிடுதல் இங்கே தபான்னா தபஸ் தான் கிற்ட்ச சாந்திராயணம் சாந்திராயணம் தபஸ்ச்ச கர்மாங்கம் புருஷ சம்ஸ்கார லக்ஷணம் சுதந்திரஞ்ச பலசாதனம் இதெல்லாம் தபஸுன்னு சொன்னால் ஆகார நியமங்கள் அதெல்லாம் இருக்குது இந்த சாப்பாட்டில் வந்து இதைத்தான் சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னா அது இப்படிதான் அதை ஃபாலோ பண்ணி தான் நாக்குக்காக வேண்டி ரூலை வயலேட் பண்ணக்கூடாது தபஸ்ன்னு சொன்னா நம்முடைய நாக்க நாமே விரும்பி கட்டுப்படுத்துறது அதுக்கு பேர் தான் தபஸ் அனசனம் தபா காயசோஷனம் தபா மனசஷ்ட இந்திரிய ஐக்காக்ரியம் பரமம் தபா என்பார் சங்கராச்சர் மனசஷ்ட இந்திரிய ஐக்காக்ரியம் பரமம் தபா மனஸ் இந்திரியங்களையும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு பேர் தான் மேலான தவம் தபஸ்ஸு அதுக்கப்புறம் என்னதுன்னா ஸ்ரத்தா ஸ்ரத்தாங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாேருக்கும் நம்பிக்கையே வர்றதில்லை நமக்கெல்லாம் வந்து நிச்சயமாக ம ஜபம் பண்ணினால் நமக்கு பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு பண்ணுறோம் இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃபெல்லாம் இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்டா பசி நீங்கும் இதை நம்புங்கோ அப்படின்னு சொல்லணுமா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ எல்லோரும் நம்புங்கள் சாப்பிட்டா பசி போயிடும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒன்றும் நம்பிக்கை தேவையில்லை எல்லோருக்கும் தெரியும் ஜபம் பண்ணினால் மனசு சுத்தமாகும் அப்படின்னா அது எப்படி தெரியும் மனசு சுத்தமாகறதுக்கும் மனசு நல்லா இருக்கிறதுக்கும் ஜபம் பண்ணுங்கோ தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் புரியாது சாப்பிட்டா பசி நீங்குங்கிறது புரியறது அதுக்கு ஃபெய்த்து தேவையில்லை எங்கே வந்து பிரத்யட்சமாக தெரிஞ்சிக்க முடியாதோ அங்கே தான் நாம் ஸ்ரத்தையை சொல்ல வேண்டியிருக்கு அஸ்ரத்தையும் அதனிடமிருந்தே தோன்றியது ஏன்னா நிறைய நமக்கு இருக்கிற நம்பிக்கையெல்லாம் யார்கிட்டருந்து வந்ததுன்னா ஸ்ரத்த வேறு நாம் பிரம்மன் வேறு இல்லை நம்பிடம் இருக்கும் நம்பிக்கையே பகவான் அஸ்ரத்தா அப்புறம் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னா கீதையில் பதினேழாம் அத்தியாயத்தில் இருக்குது ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் மூன்று வகையான ஸ்ரத்த எல்லா ஸ்ரத்தையும் அவர்தான் ராஜசஸ்ரத்தா தாமசஸ்ரத்தா சாத்விக ஸ்ரத்தா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறதுக்காக சொல்றது ஸ்ரத்த இல்லாதவனையும் ஸ்ரத்தையையும் நம்ம ஒன்றா தான் பார்க்க போகிறோம் ஸ்ரத்தா சத்தியம் ஸ்ரத்தையை எப்படி வேணாலும் விளக்கி சொல்லலாம் நம்ம வந்து கண்ணால் தான் நிறத்தை பார்க்க முடியும் அதே மாதிரி உபநிஷத்தினால்தான் பிரம்மத்தை தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறோம் உபனிஷத்தை நீ வந்து கண்ணு மாதிரி ஒத்துண்டா தான் உனக்கு தெரியும் இல்லாட்டி தெரியாதப்பான்னு சொன்னால் நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை உபனிஷத்துல நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சயின்டிஃபிக் ப்ரூஃப் எல்லாம் இல்லை சரி குறைவாகலை நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் ஸ்ரத்தை வேணும் ஸ்ரத்த இல்லைன்னா ஞானம் கிடைக்காது சத்தியம் யசார்த்த பாஷனம் உள்ளதை உள்ளவாறு பேசுதல் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம்னா வேத நெறிப்படி வாழ்கின்ற வாழ்க்கை முறை அதுக்கு பேர் பிரம்மச்சரியம் சாஸ்திர முறைப்படி வாழ்கிற வாழ்க்கை ஆ பிரம்மச்சரியம்னு சொன்னால் சங்கராச்சாரியார் மைதுன அசமாச்சாரா அதே எழுத்துட்டார் வழக்கமாக நம்ம சொல்கிற மீனிங் தான் பிரம்மச்சரியங்கிறது நம்ம என்ன அர்த்தம் சொல்கிறோமோ அதே அர்த்தம் தான் இனக்கவர்ச்சியை வெல்லுதல் இனக்கவர்ச்சியை வெற்றி கொள்ளுதல் என்று அதற்கு பொருள் சொல்லலாம் இனக்கவர்ச்சி அல்லது பால் அவற்றை வெற்றி கொள்ளுதல் அதுவே பிரம்மச்சரியம் விதிஷ்ட விதிஷ்டனு என அர்த்தம் நாலரை மணிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் கிளாஸ்னா அதுதான் விதி அந்த விதி காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் பண்ணுறோம் எல்லாம் இங்கே வந்தால் ரொட்டீனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா அங்கு வீட்லேயும் போய் பண்ணா நல்லா இருக்கும் ஆக இந்த நடைமுறை திட்டங்கள் விதினா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என்னது செய்ய தக்கது செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்கின்ற விதிமுறைகள் இவைகளும் அதனிடமிருந்தே தோன்றின அப்ப இந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் தேவர்கள் மனிதர்கள் பசுக்கள் பக்சிகள் பிராண அபானன்கள் தானியங்கள் தவங்கள் நம்பிக்கைகள் உண்மை பிரம்மச்சரியம் விதிமுறைகள் எல்லாம் அதரிடமிருந்தே தோன்றின இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா இதெல்லாம் கடவுளாகவே நினை சாதனே சாத்திய புத்தி பவது இத்தியர்ச்சா சாதனத்தில் சாத்திய புத்தியை வைப்பாயாக तस्मात सप्तार्चिषः சாண பிரச்சிஷா சரிதோமா சர்ச்சிஷ் சரிதோமா சங்கராச்சாரியர் சொல்கிற சில கருத்துக்களை சொல்லலான்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னால் பார்த்த மந்திரத்தில் ஸ்ரத்தான்னு சொன்னால் எத் பூர்வகா சர்வ புருஷார்த்த சாதன பிரயோகா சித்தப்பிரசாதகா ஆஸ்திக்ய புத்திகி அது சொல்லலான்னு நினைக்கிறேன் நிறைய சொல்கிறது இல்லை பாஷியத்தை பார்த்து அதாவது சர்வ புருஷார்த்த சாதன பிரயோக வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்காக எல்லா எந்த ச எல்லா சாதனங்களையும் கடைபிடிக்கிறோம் அதை கடைப்பிடிப்பதற்கு காரணம் அதில் இருக்கும் நம்பிக்கை எதை முன்னிட்டு வாழ்க்கையின் குறிக்கோளை அடைவதற்கு நாம் சாதனங்களை கடைப்பிடிக்கிறோமோ அது அப்படிங்கிறார் ஸ்ரத்தை ஸ்ரத்தையினால்தானே ஒழுங்கா காலையில் எழுந்து கோயிலுக்கு வரோம் ஸ்ரத்தையினால்தானே உட்கார்ந்து அனுஷ்டானங்களை பண்ணுறோம் ஸ்ரத்தையினால்தானே கா வகுப்பில் கலந்துக்கிறோம் ஸ்ரத்தையினால்தானே உணவு சாப்பிட்றவோ மந்திரம் சொல்லி சாப்பிட்றோம் ஸ்ரத்தையினால்தானே இத்தனை காரியம் பண்ணுறோம் அதனால் என்ன கிடைக்கும் சங்கராஜரோடய இந்த வார்த்தை ரொம்ப அழகு ஸ்ரத்தைக்கு இந்த அவர் கொடுத்துருக்கிற இந்த விளக்கம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய விளக்கம் என்னது யத்பூர்வகா யத்பூர்வகா சர்வ புருஷார்த்த சாதன பிரயோகா அதனால் என்ன கிடைக்கிறதுனா சித்த பிரசாதா சித்தம் வந்து என்னாகிறது தெளிவர்க் கன் கான்ஃப்ளிக்டேல் லைஃபில் கான்ஃப்ளிக்டே இல்லை கிளியர் கட்டாக எல்லாம் புரியுறது ஒன்றும் குழப்பமே இல்லை குழப்பம் கூட தெளிவாக புரிய சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ எதையுமே நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடிகிறது சித்த பிரசாதா ஆஸ்திக்ய புத்திங்கிறது அப்போ ஸ்ரத்தாக்கு என்ன அர்த்தம் ஆஸ்திக புத்தி ஆஸ்திக்ய புத்தியினால என்ன பண்ணுறோம் அந்த ஆஸ்திக புத்தியினால ஆன்மீக வாழ்க்கையில் என்னெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்களோ அதை முழுசாக ஏற்றுக்கொண்டு அதை கடைப்பிடிக்கிறோம் அதனால் என்ன கிடைக்கும் பலனை சொல்கிறார் சித்தப்பிரசாதா சித்தப்பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ரத்தா அப்புறம் சத்தியத்துக்கு அவர் சொல்கிறது யதாபூர்த்த அனிர்த்த வர்ஜனம் போய் பேசாமல் இருக்கணும் நம்பர் ஒன் கண்டிஷன் தேவைப்படுற இடத்துல உள்ளதை உள்ளவாறு சொல்லணும் நீ ஒரு விஷயத்தை சொல்கிற போது உண்மையை சொல்லாட்டாலும் பொய் சொல்லாமல் இருக்கணும் அது கொஞ்சம் நேக்காக தெரியும் நாங்கள் நான் பண்ணுவோம் நாங்கள் அதை கான்டெக்ட்லாம் சொல்ல முடியும் ஒரு சில சமயங்களில் சில இடங்களில் பேசுகிற போது உண்மையும் சொல்லாதே பொய்யும் சொல்லாதேன்னு நான் சொல்லுவேன் உண்மையும் சொல்லிடாதே உண்மையை சொன்னாலும் அது தேவையில்லை அந்த இடத்துல அந்த தேவையில்லை பொய்யும் சொல்லப்படாது பொய்யும் சொல்ல சுவாமிகள் இப்போ என்ன பண்ணுறார் யாரோ கேட்குறாங்கன்னு வச்சோங்களேன் கேட்குறேன் சுவாமிகளை பார்க்கணும் சுவாமிகள் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறேன்னு நீ சொல்லக்கூடாது பொய்யும் சொல்லக்கூட அப்போ என்ன அப்படி என்ன நீங்கள் பண்ணுறீங்க அது என்னென்னு ஞாபகம் இல்லை அப்பப்போ சொல்லுவேன் அது தேவையில்லை அது என்ன பண்றோங்கிறதுல அந்த காரியத்துல விஷயத்துல தாற்பயம் இல்லை அதனால வந்து அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க அதை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால என்ன பண்ணணும்னா அவங்க விற்பி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது என்ன கான்டெக்ட்னு ஞாபகம் இல்லை சொல்றேன் எனக்கு இப்ப செஞ்சா தோணலை அப்படி சொன்னேன் என்கிட்ட கூட இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க தெரியும் சொல்லுவேன் எல்லாம் எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்லிருக்க மாட்டேன் எப்பா ஒரு சில சந்தர்ப்பத்தில் அப்படி சொல்லுவேன் அப்போது உண்மையும் சொல்லப்படாது பொய்யும் சொல்ல செங்கராஜர் என்ன சொல்கிறார் பொய் சொல்லக்கூடாது பே சொல்ல வேண்டி வந்து இல்லை கடைசியில் வந்து இல்லை சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உள்ளதை சொல்லணும் அப்படி சொல்கிற போது இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணாமல் சொல்ல நாம் சொல்கிற உண்மையினால சில இன்னொருத்தர் பாதிக்கப்படாமல் சொல்லணுங்கிறார் செங்கராஜர் சத்தியத்துக்கு என்ன கண்டிஷன் பாருங்க நிறைய இருக்குது சத்தியம் ப்ரூயாத் எல்லாம் பிரியம் ப்ரூயாத் நப்ரூயாத் சத்தியம் பிரியம் பிரியஞ்சராதம் ப்ரூயா ஏஷ தர்ம சனாதனா அனிருத்தவர்ஜனம் யசாபூதார்த்த வச்சனம் அபீடாக்கரம் யாரையும் துன்புறுத்தாமல் சொல்லணும் விதிங்கிறதுக்கு இப்படித்தான் இதை செய்யணும் வேறு எப்படியும் செய்யக்கூடாது இந்த கர்மாவை இப்படி தான் செய்யணும்னா அப்படி தான் செய்யணும்ப்பா அதை மாற்றி எல்லாம் பண்ணக்கூடாது ஏன் இதை இப்படி இங்கே உட்காந்து பூஜை பண்ணீங்களே சுவாமி இப்படி உட்காந்து பூஜை பண்ணால் என்ன அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லுங்க நீ கிழக்கையோ வடக்கையோ பார்த்து தான் உட்காந்து பூஜை பண்ணணும் சுவாமி எப்படி வச்சாலும் சரி சுவாமியை நீ வடக்கை பார்த்து வச்சாலும் கிழக்கை பார்த்து உட்காந்து தான் கிழக்கை பார்த்தான் பூஜை பண்ணணும் தெற்கை பார்த்து வச்சாலும் கிழக்கை பார்த்து தான் நீ பூஜை பண்ணணும் மேற்கை பார்த்து வச்சாலும் கிழக்கை பார்த்து வச்சாலும் நீ வடக்கை பார்த்து தான் பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுறவன் என்றைக்குமே ஒன்று வடக்கை பார்த்து பண்ணலாம் இல்லாட்டி கிழக்கை பார்த்து பண்ணலாம் ஒரு நாளும் மேற்கு பார்த்தோ க தெற்கு பார்த்தோ உட்காந்து என் ஃபேஸ் பண்ணுறது நான் இப்போ ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்கிறது இங்கே உட்காடுறது வேறு விஷயம் அங்கே பூஜையில் உட்காடுறது அதுக்கு தான் இதி கர்த்தவியதான்னு பேர் அது இப்படித்தான் பண்ணணும் இதுக்கப்புறம் தான் இது சுவாமிஜி முதல்ல நேவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் அர்ச்சனை பண்ணலாமே அப்படின்னா ஏன்னா நேவேத்தியத்தை பண்ணிவிட்டு முதல்ல வெளியே அனுப்பிச்சிடுங்கோ அப்புறம் நீங்கள் அர்ச்சனை உபச்சாரம் எல்லாம் பண்ணி எல்லாம் முடி என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் இங்கே பிரசாதத்தை சாப்பிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிலாம் பூஜை பூர்த்தி ஆகிற வரைக்கும் தீர்த்தம் கூட எடுத்துக்கூடாது பூஜை முழுவதும் முடித்த பிறந்தான் தீர்த்தமே எடுத்துக்கணும் சில சமயம் என்ன பண்ணிடுறோம் கோயில்லாம் அப்போவே டிஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக விஷயம் ஆனால் உடனே தீர்த்தம் கொடுத்துட்றோம் கோயில் எல்லாம் அப்படி கிடையாது இதி கர்த்தவியாதான் விதி இதெல்லாம் அது இடத்துலருந்தே தோன்றியது இங்கே என்ன சொல்லுகிறதுன்னா இந்திரிய விஷய வியாபாரம் அதனிடமிருந்தே தோன்றியது அதுதான் இங்கே விஷயம் இந்த மந்திரத்தில் சப்த பிராணாகா சப்த பிரபவந்தி இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் இந்த மந்திரத்தை விளக்கலாம் நம்ம பார்க்கிறோம் கேட்கிறோம் முகருகிறோம் சுவைக்கிறோம் தொட்டு உணர்கிறோம் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளால் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்கின்ற ஐம்பொரிக் ஐம்பலன்கள் ஐம்பொறிகளால் நுகரப்படுகின்றன அஞ்சு பஞ்ச ஞானேந்திரியங்கள் மூலம் பஞ்சஞானேந்திரிய விஷயங்கள் கிரகிக்கப்படுகின்றன அப்படி கிரகிக்கிற போது என்ன கிரகிக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்கிறதுன்னா இது கிரகிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து மூணு விஷயம் வேணுவான் கிரகிக்கிறதுக்கு மூன்று விஷயங்கள் தேவை இது நடக்கணும் இந்த ஃபங்க்ஷன் இந்திரிய விஷய விஷய கிரகண வியாபார ியாபாரம் அக்கம் செயல்பாடு என்று பொருள் இந்திய நடக்கிறது அதாவது முதல்ல கண்ணுல பார்க்கிற சக்தி கேட்கிற சக்தி முகர்ற சக்தி சுவைக்கிற சக்தி தொட்டு உணர்ற சக்தி இந்த சக்தி எல்லாம் இதை நம்ம கவனிக்கிறது இல்லை என்னெல்லாம் நடக்கிறது இந்த சக்தி வந்து சூக் இந்த சக்தி சூட்சமா இருக்கு அதனாலதான் வயசாக வயசாக காது மந்தமாகிறது கண் பார்வை மங்கிறது மனம் தெரியறது இல்லை நாக்கு மாத்திரம் சரியா இருக்கு நாக்கு மாத்திரம் விடமாடணும் இந்த நாக்கு தோல் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறான் நாக்கும் தோலும் பவர்ஃபுல் அது ரெண்டுலேயும் நாக்கு ரொம்ப பவர்ஃபுல் நாவடங்க நாலும் அடங்கும் ஜிதம் சர்வம் ஜிதே ரசேன்னு படித்தோம் அவதூத கீதையில் உத்தவ கீதையில் படித்தோம் ஜிதம் சர்வம் ஜிதே ரசே நாவடங்க நாலும் அடங்கும் இந்த இதிலெல்லாம் வந்து இந்த சூக்ஷ்மமான சக்தி இருக்குது ஆனால் அந்த சூக்ஷ்மமான சக்திக்கு ஒரு இடம் ஒரு இடம் பிளேஸ் வேணும் அதுக்கு பேர் கோலக்கம்னு பேர் இப்போ காதுங்கிறது கோலக்கம் அதில் கேட்குற சக்திங்கிறது ஒன்று இருக்குது காதுங்கிற கோலக்கத்தில் கேட்குற சக்தி அதுக்கு பேர் இந்திரியம் இந்திரிய கோலக்கம் இந்திரிய கோலக்கம் ஸ்ரோத்ரேந்திரியம் ஸ்ரோத்ரேந்திரிய கோலக்கம் அதுதான் திருவள்ளுவர் கோளில் பொறியில் குணமிலவே கோளில் நான் என்ன அர்த்தம் கோலகத்தில் பொரியில் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சக்தி இல்லைன்னு இப்போ காது ஃபார்ம் இருக்குது கோலகம் இருக்குது கேட்காதுன்னா டஃப் அண்ட் டம்லாம் சொல்கிறோம் இல்லையா குழந்தை பார்க்க லட்சணமாக இருக்குது அழகாக இருக்குது ஆனால் பேசாது காது கேட்காது அப்படிலாம் பார்க்குறோம் அப்படி இருக்கிற போது என்ன தெரியுது பார்க்க எல்லோரும் காது இருக்குது காதுங்கிற கோலக்கம் இருக்குது ஆனால் அந்த காதுங்கிற கோலக்கத்தில் கேட்குற சக்திங்கிற இந்திரியம் வேலை செயல் எல்லாம் புண்ணிய பாபத்தை பொறுத்து இருக்குது விசித்திரம்தான் அதெல்லாம் கடவுள் கடவுளை நம்ம நினைக்கணுங்கிறதுக்காகவே இப்படிலாம் இருக்குது விசித்திரமாக தான் இருக்கு இதெல்லாம் இப்போ காது அப்புறம் கண்ணு கண்ணு கோலக்கம் இருக்குது எல்லாத்துக்குமே கோலக்கம் இருக்குது உடம்பு முழுக்க இந்த ஸ்பருசேந்திரியம் ஒர்க் பண்ணுறது எல்லாம் இந்த நகத்தோட நுனிலேருந்து லேசாக ஒரு இப்படி ஏதோ குத்தினா போகிறோம் பின்னால் லேசாக ஒரு இலையை வச்சு லேசாக இப்படி இப்படி இப்படின்னு பண்ணால் போகிறோம் உடனே நம்ம ஃபீல் பண்ணிவிடுறோம் எங்கே தொட்டாலும் தெரியறது ஹரிசேந்திரியம் ஆஹ் தோலெல்லாம் இருந்தால் சில சமயம் இந்த பரவாயில் ஒரு இப்போ இந்த ஒரு சைடெல்லாம் இதாக இருக்குது ஒரு சைடு சரியாக இல்லைங்கிறோம் ஒரு பிரம்மச்சாரிக்கு ஒரு உடம்புக்கு வந்துருக்கு அதனால அவர் சொன்னார் இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வித்தியாசம் தெரியறது அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டில் வித்தியாசம் தெரியுது நமக்கு எல்லாம் டேக் இட் கிராண்டட் நமக்கு தெரியறதில்லை கவனித்தா ஒரு ஒரு நாளும் நமக்கு அனுகிரகமாகும் இன்றைக்கி கண் நல்லா இருக்குது காது நல்லா இருக்குது மூக்கு நல்லா இருக்குது நாக்கு நல்லா இருக்குது அதுதான் நல்லா இருக்கிறதான் அவஸ்தையாகவும் இருக்குது அதனால் இது இருக்குது தோல் இருக்குது நமக்கு ஒரு ஒரு நாள் இது சரியாக இது ரொம்ப நாள் சரியாக இருக்க போகிறதுங்கிற ஒரு பிரமையிலே இருக்கும் எப்போ வேணாலும் இது தகராறு பண்ணும் எப்படி பண்ணுன்னு தெரியாது கர்மா எப்படி வேலை செய்யும் எந்த நேரத்தில் எப்படி பண்ணுன்னு தெரியாது ஆனால் நமக்கு என்னென்னா எப்பவும் இப்படியே இருந்துட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் மாமா அரோக திடகாத்ரதாசு தேர்தம் சொன்னாலும் கூட அதுக்கு ஒரு அளவு இருக்கப்பாம்பார் பகவான் அரோக இடகாத்ரதாசத்தியர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கியே வெற வேண்டாமா இல்லை நான் அப்போதான் வந்து இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது நான் என்ன எனக்காவா கேட்குறேன் பகவானுக்கு தியானம் பண்ண அவரை தியானம் பண்ணணும்னா நான் வேண்டாமா அவர் போற நீ பண்ண தியானமெல்லாம் வா முடிஞ்சு இந்த சரீரம் முடிஞ்சுதப்பா பண்ணின தியானம் போறேன்னு சொல்லி வானு கூப்பிட்டார் தான் என்ன பண்ணும் இப்போ இந்திரியங்கள்லாம் இருக்குது அந்த இந்திரிய இந்திரிய சக்தி இந்திரியங்கிறத சக்தின்னு சொல்கிறேன் இந்திரிய கோலக்கம் கோலக்கம் இருக்குது அப்புறம் இன்னொன்று இருக்கான் இதில் அது ஒன்று ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்கான் அதுதான் வந்து அதனுடைய தூர அளவு ரேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனுடைய ரேஞ்ச் இப்போ கண்ணை இப்படி ஆகாசத்தில் பார்த்தா நட்சத்திரம் எல்லாம் தெரியுது நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளே தெரிய மாட்டேங்கிற சில சமயம் போட்டு பார்த்தா இந்த ஜோக் இருக்கேன் ஒரு டாக்டர்கிட்ட தொண்ணூறு வயசு டாக்டர் அவர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்ன ரெண்டு ரெண்டாக தெரியுது டாக்டர் அவர் கேட்டால் அவங்க நாலு பேருக்கு தான் ப்ராப்ளமான சும்மா பெரிய சுவாரஸ்ய அவருக்கு என்ன நாலு நாளாக தெரியாது இவருக்கு ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சா அவருக்கு நாலு நாளாக தெரியாது என்ன பண்றது இதுக்கு ரேஞ்ச் இருக்கு சில பேருக்குலாம் வேணும் ஒரு காலத்தில் எனக்கே நானே எல்லோரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன இவ்வளோ தூரம் கண்ணு தெரியுதேம்பாங்க சொன்னாங்களோ இல்லையோ கண்ணாடி போட வேண்டியதா போயிட்டு புஸ்தமே தெரியும் எனக்கு எனக்கு தெரியாது இவங்களுக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாது எழுத்தே தெரியாது கண்ணாடி போட்டால்தான் தெரியாது அது இந்த கண்ணு தெரியறதுக்கு கண்ணாடி போடாமல் தெரியறதுக்கு ஒரு இது இருக்குது அது நான் பண்ணால் க்ளாஸ் நான் எடுக்கக்கூடாது அதுக்கு என்னென்னா யோகா எல்லாம் பண்ண இந்த திராட்டக்கெல்லாம் சொன்னேன் இல்லையா அது மாதிரி கண்ணை உருட்டுறது எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணி யோகாலாம் பண்ணினால் அதில் கண்ணில் பார்க்குற சக்தி வந்துடும் நிறச்ச முடியெல்லாம் கருப்பாகிடும் மாறிவிடும் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது நிறைய முடிய அது மறுபடியும் கருப்பாகிறதுக்கெல்லாம் யோகாபியாசம் இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுல என்னத்துக்கு நமக்கு மோட்சத்தை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பரமார்த்தான் சுவாமிஜி என்கிட்ட கேட்டார் உங்களுக்கு இப்போ மோட்சம் வேணுமா மைசூர் பாகு வேணுமான்னு கேட்டார் என்கிட்ட கேட்டார் மைசூர் பாகு தான் வேணும்னே குட் ஸ்டூடெண்ட் வச்சுங்க கரெக்டுன்னு என்ன நான் மோட்சம் கிடச்சி மைசூர் பாகு தான் உங்கள்கிட்ட மோட்சம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சுவாமிஜி மோட்சம்தான் கிடைச்சுடுத்த மைசூர் பாகு தான் இல்லை கொடுங்க அவர் அது அதாவது எதிர்பார்த்தார் அதுக்காக தான் கேட்டேன் மோட்சம் வேணுமா மைசூர் பாகம் வேணுமா நிறைய இப்படிலாம் பண்ணுவார் டெல்லிடல் இப்படிலாம் பண்ணி காமர் சரி அப்போ இந்த இந்திரியங்களோட ரேஞ்ச் இருக்கு கண்ணோட ரேஞ்ச் இருக்கு அவனுக்கா அவன் அவன் ஆள் சாதாரண இடத்துக்கு அது கழுகு கண் அவனுக்கு இல்லையா அந்த கண்ணோட பவர் அப்படி இருக்கு ஏதோ வர வாயின்னு வந்துருக்கான் அப்புறம் சில பேருக்கு காது காது பார்த்தோம் காது வந்து என்னென்னா பதினஞ்சாவது வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இன்னும் மார்க்கெட்டுக்கு போறியான்னா இல்லை இல்லை மார்க்கெட்டுக்கு போயின்னு இருக்கேன் ஓ ஹோ நீ மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு நினச்சேன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிறேன் அது மாதிரி பார்த்தா ரெண்டு பேரும் பேசினது கரெக்டாக பேசணும் ஆனால் ஒருத்தருக்கு இப்போ பேசுது அவன் பேசுகிறோம் புரியல் அவ்வளோ தூரம் நமக்கு இருக்குது டமாரங்கிறோம் அடின்னு சொல்கிறோம் அப்படி காது பிரச்சனை இருக்குது ஆகவே இந்த காதில் கேட்குற சக்தி கண்ணில் பார்க்குற சக்தி மூக்கில் முகர்ற சக்தி அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது இங்கேருந்தே சொல்லிடுவான் ஏப்பா இந்த கிச்சனில் என்னமோ ஆயிருக்கேரு இங்கிருந்து சொல்கிறான்னு வச்சுங்க இது பவர்ஃபுல் மூக்குன்னு அர்த்தம் பவர்ஃபுல் மூக்கு இது பவர்ஃபுல் காது நீ நம்ம இங்கே தானே அவனுக்கு எங்கே அப்படி கேட்கணும் நீ நினைக்காதேப்பா அவன் காது சாதாரண காது இல்லை எல்லாம் சொல்ல நாக்கு தான் நல்ல அங்கே இருக்கிறது இங்கேயே டேஸ்ட்டு தெரிஞ்சு கொடுத்துன்னா அப்படி ஆகலை வர இதோட ரேஞ்சு வித்தியாசம் இருக்குது கண்ணோட ரேஞ்சுக்கும் காதோட ரேஞ்சுக்கும் மூக்கோட ரேஞ்சுக்கும் நாக்கோட ரேஞ்சுக்கும் தோலோட ரேஞ்சுக்கு தோலுக்கு பக்கத்தில் வந்து தொட்டாதான் தெரியும் இல்லாடி இந்த காற்று அடிக்கிற போது தெரியுது அதுவும் மேலே படணும் ரேஞ்சு இருக்குது இத்தனை இதெல்லாம் கவனிக்கிறோமா நாம கவனிக்கிறதே இல்லை பாருங்கள் நம்மக்கிட்ட நடக்கிற பல நிகழ்ச்சிகளை நாம் சரியாக கவனிப்பதில்லை உபரிஷத் அதை கவனிக்க பண்ணுறது நம்ம நம்ம நம்மையே நம்மளை சரியாக முதல்ல ஓ உடம்பை சரியாக பாரு ஓ இந்திரியங்களை சரியாக பாரு ஓ மனசை சரியாக பாரு ஓன் புத்தியை சரியாக பார் அப்போவே உனக்கு பல வாழ்க்கை உண்மைகள்லாம் புரியும்ப்பா நீ இப்படியே ஃபெடரஷனல் ஃபேன்மான் அங்கேயும் பார்த்துட்டே இருக்கு எதை பார்க்கணுமோ அதை முதல்ல நான் யாருங்கிற ஆத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் முதல்ல உன்னுடைய நடக்கிற அற்புதமான நிகழ்ச்சிகளை பார்த்தாயா அதை தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா எல்லாம் அந்த சாட்சாத் பரமேஸ்வரங்கிட்டிருந்து தான் வந்தது அதுதான் இந்த மந்திரம் சொல்லுகிறது இது பாருங்கள் சப்த பிராணாக தஸ்மாத்து சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாக சிராணாக பிரபவந்தி இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் இப்போ பேசினதெல்லாம் பஞ்சஞானேந்திரிய வியாபாரம் தான் பேசியிருக்கோம் ஐந்து அறிவு கருவிகளின் செயல்பாடுகள் பற்றி பேசி இருக்கிறோம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால் அது ஏழுன்னு சொல்றது ஏழுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா ீர்ஷணியீணாட்சா பிரீா மவரு பூர்ணாத்தஞ்சு அது முதல் வாக்கியம் இல்லை அஸ்வேதையாக மந்திரங்கள் சப்த வைஷீர்ஷணியா ஷீரிஷன்யாகனா இந்த இந்த மு உடம்புல முகம் இருக்கே உத்தம அங்க சிரக உத்தமாங்கம் சிரகா இந்த சிரஸ்ஸில் ஏழு துவாரம் இருக்குது காது ரெண்டு கண் ரெண்டு மூக்கு ரெண்டு வாய் ஒன்று இத்தனையும் சொல்லியிருக்கு இதுலேயே ஸ்பரிசமும் சேர்ந்துருக்கு எல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் ஆகையினால இரண்டு கண்கள் இரண்டு மூக்கு துவாரங்கள் இரண்டு காதுகள் வாய் இது ஏழு சேர்ந்து ஏழு ஹோம குண்டமா சொல்றீங்க இந்த ஏழு ஹோமகுண்டம் ஹோமகுண்டம் இஸ்இக்குவல் டு ஏழு கோலக்கம் கோலக்கம் அந்த குண்டத்துக்குள்ள என்ன இருக்கு ஹோமகுண்டத்துக்குள்ள என்ன இருக்கு பூனை தூங்குறதா நடக்கும் இந்த யாகசாலையில் பண்ணையாம இருந்த உள்ளுக்குள்ள ஒரு பூனையே குடும்பமே நடத்திடுவதுக்குள்ள அடுப்பில் பூனை குட்டி தூங்குறது பாங்க கேட்டிருக்கீங்களோ அதுக்கு என்னமோ சாம்பல் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு இல்லை எங்கள் வீட்டு அடுப்பில் பூனை தூங்குறது அப்படி சொல்கிற பழக்கம் உள்ள அதே மாதிரி ஹோமகுண்டத்துலேயும் யாகசாலையிலையும் பூஜையெல்லாம் பண்ணலன்னா என்ன பண்ணோம்னா நமக்கே தெரியாது சௌரியமாக வேறு குழியாக இருக்கா உள்ளே போய் ஒரு ஃபேமிலியே நடக்கும் சரியா கவனிக்கலைன்னா அது மாதிரி இதெல்லாம் ஹோமகுண்டங்கள் இந்த ஹோமகுண்டத்தில் என்ன இருக்குதுன்னா அந்த ஹோமகுண்டத்துலேயாவது அப்பப்போ அக்னி போடும் இந்த ஹோமகுண்டத்தில் அக்னி இருந்துகிட்டே இருக்குது செத்து போனாதான் இந்த அக்னி அடங்கும் அது என்ன பண்ணும்னா இந்த அக்னி இங்கேயும் அக்னி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குறையும் புரியுறதா இப்போ சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக புரியும் அக்னி நீங்கள் பண்ணிகிட்டே இதாக போட்டுகிட்டே அது இதாக இருக்கும் இங்கே அப்படி இல்லை இந்த அக்னி என்னாகும்னா அப்பப்போ பலம் குறையும் செய்யலாம் ஆக இது எல்லாமே என்னதுன்னா சப்த பிராணாக அப்படின்னு சொன்னால் சப்த இந்திரிய கோலக்காக ச பிராண்பபவந்தி அதுக்குள்ளே என்னன்னா அந்த சக்தி இருக்கு அந்த இந்திரிய சக்தி தான் அக்னி இந்த கண்களுக்கு இந்த த கண்ணு ரெண்டுலேயும் இருக்கிற இந்திரிய சக்தி தான் அக்னி இந்த கண்ணிலையும் இந்த கண்ணுலையும் இருக்கிற அக்னி தான் இந்திரிய சக்தி தான் அக்னி ஒரு கண்ணு தெரியலேன்னா என்ன அர்த்தம் ஒரு கண்ணில் அக்னி அவுட்டு எடுத்து இப்போ காதுகள் எல்லாவற்றிலையும் அந்த அக்னி தத்துவம் அதை உதா இங்கே ஒப்பிட்டு பார்க்குறோம் அக்னி இருக்கப்பா உள்ளுக்குள்ளேதான் நெருப்பு இருக்கான்னு நினச்சிருக்காதிங்க நெருப்பு இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும் மூக்கு இதில் எல்லாம் இருக்குது ரேஞ்ச் இருக்குது இல்லையா இந்த ஹோம ஒரே இடத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ஏழு குண்டம் வைக்கணும்னு வச்சு ஒரே ஒரே ஏரியாவுக்குள்ளே வைக்கிறோம் எல்லா அக்னியும் ஒரே மாதிரியாக பலமாக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தானே டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம் கா கண்ணாடி போய் பார்த்தா இப்போ இந்த கண்ணாடி மறைச்சிடும் இப்படி பாரு தெரியுதா திரும்ப மாற்றி மாற்றி போட்டு தெரியுதா இல்லை அப்புறம் இது தெரியுதா இந்த கண்ணில் பவர் கூடியிருக்கு இந்த கண்ணில் குறைஞ்சிருக்கு அப்போ என்ன பண்ணுனா இந்த கண்ணாடியை மாற்றணும் மாற்றி போட்ட உடனே தெரியுது எந்த ரெண்டு கண்ணும் இப்போ ரெண்டு கண்ணும் சரியாக தெரியுது இதோட அளவும் இதோட அளவு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த சூக்மெல்லாம் கவனிக்கணும் அப்போ என்னதுன்னா தஸ்மாத் சப்த பிராணாக பிரபவந்தி அப்புறம் என்னது சப்த ஹோமாக சப்த அர்ச்சிஷா சப்த சமிதா ஹோமாக சப்த சீர்ஷண்யா பிராணாக பிராணாகனு சொன்னால் இந்திரியங்கள் அதனிடம் இருந்தே இந்திரியங்கள் தோன்றுகின்றன ஏழு பிராணன் தோன்றுகின்றன ஏழு இந்திரிய கோலகங்கள்னு போட்டுக்கணும் பிராணாகங்கிறது அர்ச்சிஷகான அர்த்தம் அந்த இந்திரிய சக்தயா சப்த சமிதா ஹோமாக அப்படின்னு சொன்னால் சப்த சமிதன விஷயங்கள் ஏழு விஷயங்கள் அதில் ஹோமம் பண்ணப்படுகின்றன சப்த விஷயை சமித்தந்தே பிராணாக இஸ் ஈக்குவல் டு இந்திரிணோழா சோமா விஷய விஜா சாண நம்பர் ஒன் சர்ச்சி நம்பர் டூ சப்தசமித நம்பர் த்ரீ சோமா சப்த ஹோமாகான என்ன அர்த்தம் அந்த விஷய விஜானங்கள் இது இப்படி இருக்குது இந்த பொரியல் வந்து கொஞ்சம் உப்பு கம்மி அந்த கூட்டுல உப்பு ஓவர் பாயசத்தில் இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கலாம் சொல்கிறோம் இல்லையா பாயசத்தில் கற்கண்டு பொங்கலில் கொஞ்சம் கூட கற்கண்டு போடப்படாதோ போட்டும் பேசாம கற்கண்டை காமிச்சிருக்கானே தவிர கற்கண்டையே போடலை இன்னைக்கு ஐட்டம் இல்லையா நெய்னா என்னன்னு தெரியலாம் நெய் நெய் நெய்யே இல்லை நெய்யே இல்லை நெய் இல்லாம இப்படி பண்ணி சங்கராச்சாரியார் தானே அவருக்கு எப்படி நைவேத்தியம் பண்ணா என்ன அவர் தான் இந்திரியத்தை பண்ணவர் அல்ல சப்த ஹோமாகானா என்ன அர்த்தம் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாம் சொல்றது சக்கரக்கூட சம்மி நெய் இல்லை இல்லை சொல்லு சப் விஷய விஜா சங்கராச்சாரிய ஆ சரித சார் அப்புறம் சோமா விஷயவிஞ் சப்ர்த்தோன்னா ஓஹோ சரி சப்தீர்ஷிய பிராணுன்ன பிராணாகனா இந்திரியங்கள் அந்த இந்திரியங்களுடைய அக்னி சப்த அர்ச்சிஷகா அர்ச்சிஷான்னு சொன்னால் விஷயங்களை அறிவிக்கும் ஆற்றல் விஷய அவத்தியோதனானி சப்த சப்த சமிதான்னா சப்த விஷயங்கள் அப்புறம் அடுத்தது என்னென்னா சப்த விஷய விஞ்ஞானம் அடுத்தது என்னென்னா சப்த லோக்காகனு சொன்னால் சப்த கோலக்காக முதல்ல பிராணாகாங்கிறது கோலக்கம்னு சொல்லிவிட்டேன் மாற்றி சொல்லிவிட்டேன் நீங்கள் பொதுவாக புரிஞ்சுக்குவோம் சப்த பிராணாக சப்த அர்ச்சிஷா சப்த சமிதா சப்த ஹோமாக சப்த லோக்காக சப்த லோக்காகன்னா சப்த கோலக்காக இப்போ அஞ்சு விஷயம் இருக்குது இந்த அஞ்சு என்னது சப்த கோலக்காகனால் அந்த ஸ்தானம் இந்திரிய ஸ்தானம் அப்புறம் அடுத்தது என்ன அப்புறம் வந்து அதை அதை வந்து வெளி அதில் அதில் இருக்கக்கூடிய தியோதனம் இந்த ரேஞ்சன்னு சொன்னேன் இல்லையா அதான் சப்த அர்ச்சிஷகா சப்த சமிதான்னு சொன்னது சப்த ரேஞ்ச் அதனுடைய அளவு தூர அளவு கிரகிக்கும் அளவு அப்புறம் சப்த சமிதான்னா ஏழு விஷயங்கள் அஞ்சு விஷயம்தான் ஏழு விஷயங்கள் இங்கே வந்து துவாரம் ஏழாக இருக்கிறதுனால ஏழு விஷயங்கள்னு சொல்லணும் விஷயம் அஞ்சு தான் இருக்குது சப்த ஹோமாகான்னால் அதை பற்றிய அறிவு லோக்காக சொன்னால் ஸ்தானானி நீங்கள் எல்லோரும் இந்த புஸ்தம் வச்சிருக்கலாம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் ரொம்ப சொல்லலை ரொம்ப இதெல்லாம் சொல்லின்றிருந்தால் அப்புறம் அடுத்தது வராது முடிக்க முடியாது அப்புறம் இது என்னாச்சுன்னா ஏஷு சரந்தி பிராணாகா பிராணாகனா இந்த இந்திரியங்களெல்லாம் இவைகளில் சஞ்சரிக்கின்றன குகாஷயாக நிகிதாக தூங்குகிற போது இந்த ஏழு ஏழாக இருக்கிறது தூங்குகிற போது அப்படியே போய் ஒடுங்கி விடுறதாம் காரணசரீர இதில் மனசில் சூஷ்ம சரீரத்தில் ஒடுங்கி விடுகிறது சூஷ்மசரீரம் காரணசரீரத்தில் ஒடுங்கி விடுகிறது குகாஷயாகனால் என்ன அர்த்தம் குகாஷயாகனால் குகாயாம் சரீரே ஹிருதேவா சுவாபகாலே சேரத்தே இது குகாஷயாக குகாயாம்னா ஷரீரேங்கிற இந்த ஷரீரத்தில் அல்லது ஹிருதயேவா அல்லது ஹிருதயத்திலோ சுவாபகாலே உறங்கும் காலத்தில் சேரத்தே ஒடுங்குகின்றது என்பதால் குகாசையாக உடலையே இருப்பிடமாக கொண்டது அல்லது ஹிருதயத்திலே உறங்கும் பொழுது சேருவது என்பது குகாசையாக என்று பொருள் சப்தசப்த நிஹிதா இந்த சரீரத்தில் ஏழு ஏழாக வச்சிருக்கு அப்படி சொல்கிறது எதுக்கு இதை சொல்லணும்னா இந்த அந்த அதுலேருந்தே தஸ்மாற்று பிரபவந்தி அதிலே இருக்குது கிரியாபதமும் இருக்குது தஸ்மாத்து பிரபவந்தி தப்த பிராணாக பிரபவத்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஷா பிரபவதி தஸ்மாற்று சப்தசமிதா பிரபவதி தப்ஹோமா தப்தலோக்கா பிரபவீ சரண்டி குத்த சப்துயே ஏழாக அதில் இருக்கிறது நான் கவனிக்கல நேரமாக மேலு நாளைப்பாக்க ஓ பங்கேஷ்ணுமே பசியே மாஷ் ஆரங்கை சுஷ்டு வாசேமேவி தஞ்சாயுந்திரோ வூஷா விவே அரிஷ்டேமிஸஸ் ாந்திாதிரி ஓம் ஈஸ்வரோருமேதி மூர்பேதவிபா வோமவத்வேயாமூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வாமிக்கி